நாட்டினை நேரங்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் உங்கள் அலைமையிலும் நாம் அன்னைக்கு செய்ய போகிறது இன்ஸ்டன்ட் முறுக்கு வித் மொஹமொரா டிப் செய்ய தேவையான பொருட்கள் த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டிகை உப்பு ருசிக்கேற்ப அன்சால்ட் பட்டர் ஒரு டேபிள் எண்ணெய் தேவையான அளவு வால்னட் தேவையான அளவு கார்லிக் ஆறு ஏழு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சசமி சீட்ஸ் அதாவது வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரெட் ஸ்லைசஸ் ரெண்டு சுட்டு வச்சா கொடமிளகாய் தேவையான அளவு உப்பு ருசிக்கேற்ப செய்முறை முதல்ல நம்ம இன்ஸ்டண்ட் முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளை கொண்டைக்கடலை இடத்துல அந்த மாவு மூணுத்தையும் நல்லா ஜலிச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அதில் பெருங்காயத்தூள் கலந்துருவோம் உப்பு அந்த மாவுக்கேற்ற மாதிரி ருசிக்கேற்ற மாதிரி கலந்துட்டு அன்சால்டட் பட்டர் நல்லா அந்த வெண்ணெயில் நல்லா பிசைஞ்சிருவோம் பிசைஞ்சிட்டு ஐஸ் வாட்டரு இருக்கு இல்லையா அந்த ஐஸ் வாட்டர் வச்சு நல்லா மாவு இது மாவு பத்திரத்துக்கு தள்ளரூபா பசஞ்சு வச்சிடலாம் அது பிசஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து கொட எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துப்போம் கொட சுட்டு வச்சிடலாம் சுட்டு வச்சுட்டு இப்போ டிப்பு ரெடி பண்ணலாம் மொகமரா டிப்பை அரேபியன் டிப்பு இது என்ன பண்ணும் மிக்சியில் வால்நட் கொஞ்சம் போட்டுக்கலாம் கார்லிக்கை பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் ஜீரகம் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் எள்ளு வெள்ளை எள்ளு பிரெட் ஸ்லைசஸ் ஆலிவ் ஆயில் இந்த சுட்டு வச்ச குடமிளகா அந்த டிப்புக்கு தேவையான உப்பு கலந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு எடுத்துட்டோன்னா அந்த டிப் ரெடி ஆகிடும் மொகமர டிப் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் அந்த மு முறுக்கு குழல்லில் எண்ணெய் கொஞ்சம் தழுவிட்டு அந்த மாவு கொட்டி நம்ம நீட் நீட்டாக கூட முறுக்கு மாதிரி ரவுண்டாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை நீட் நீட்டாக கூட போட்டு நமக்கு என்ன ஷேப்பை ஷேப்லஸ் என்ன ஷேப் வேணாலும் போட்டு பேஞ்சு எடுத்துகிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த டிப்பில் தொட்டு சாப்பிட்டோம்னா சிப்பாவான டேஸ்ட்டி அண்ட் ஹெல்த்தி இன்ஸ்டன்ட் முறுக்கு வித் டிப் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்